சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப் பேரறிஞர் தருமபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறைசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை இருந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமோர்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை அயனாவுரம் திரு மூர்த்தி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் நட்சத்திரத்திலே திருப்புகலூரிலே ஆண்டவன் சிவஜோதியில் கலந்தார் திருநாவுக்கருத்த வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தே சீர்காழிக்கு அருகாமையில் இருக்கிற திரு என்று சொல்லுகிற கல்லூர் பெருமணம் நல்லூர் பெருமணம் தனக்கு திருமணம் நடந்தபோது சிவஜோதியில் திருஞான சம்பந்தர் கலந்தார் ஆதி மாதம் மக நட்சத்திரத்திலே சிதம்பரத்திலே நடராஜ பெருமானுடைய சிவஜோதியிலே மாணிக்கவாசர் கலந்தார் என்பது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே கொடுங்கோனூர் திரு அஞ்சைக்களம் என்ற ஊரிலே இருந்து யானையிலே இந்த உடலோடு கைலாயத்துக்கு போனார் என்று வரலாறு சொல்லப்படுகிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நாலு பேரும் இறக்கவில்லை உடலை மண்ணுக்கு போடவில்லை அவர்களை கொளுக்கவில்லை மண்ணிலே போடவில்லை உடலோடு ஆண்டவனை சேர்ந்தார்கள் என்பது பெரிய புராணம் காட்டுகிற வரலாறு சித்திரை மாதத்தின் போது அவர் அவருடைய தேவாரம் போன மாதம் நான் ரெண்டு மூணு பாடல்களை பாடி காட்டினேன் வரலாறு நினைவூட்டினேன் வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்திலே திருஞான சம்பந்தர் ஆண்டவன் சிவஜோதியில் கலந்தார் என்பது வரலாறு இதை நாம் நினைக்க வேண்டியதும் அன்று தேவாரத்தை பாட வேண்டியதும் நம்மளுடைய சைவனுடைய கடமை முன்னே இருந்த சைவர்கள்லாம் இதை தவறாமல் செய்திருந்தார்கள் அதனால தான் தேவாரமும் இந்த நாட்டிலே நிலைத்திருந்தது சைவத்தை நிலைக்க வைத்தவர் திருஞான சம்பந்தர் ஏழாவது நூற்றாண்டு கொஞ்சம் வரலாறு சொல்லுகிறேன் கொஞ்சம் கவனமாக கேட்டுவிடுங்கள் ஏழாவது நூற்றாண்டிலே நமது நாட்டிலே சைவத்தின் நிலை கொஞ்சம் குறைவாக போய்கொண்டிருந்தது திருநீர் அணிபவர் இல்லை உருத்ராட்சம் போடுபவர் இல்லை பஞ்சாற்றம் சொல்லுபவர்கள் இல்லை கோயில்கள் பூசைகள் குறைந்து விட்டது சில கோயில்கள் மூடப்பட்டது சில கோயில்களை சமணர்கள் அல்லது பௌத்தர்கள் அல்லது சாக்கியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மன்னர்களை எல்லாம் தன்வசப்படுத்தி இந்த கோயில்கள் அழிக்க தொடங்கினார்கள் தன்னுடைய மதத்தை வளர்த்துக் கொள்வதனாலே தவறொன்றும் இல்லை இன்னொரு மதத்தை அடிப்பதுதான் தவறு இல்லையா நான் மாடி வீடு கட்டுறதுனால தவறு ஒன்றும் இல்லை ஆனா அடுத்த வீட்டில் இருக்கிற பாலுவோட மாடியை நான் இடிக்கக்கூடாது ஒரு இஞ்சி கூட இடிப்பதற்கு எனக்கு உரிமை கிடையாது இல்லையா ஆமாம் அது அன்றும் உண்டு என்றும் உண்டு அதுபோல மதவாதிகளாக இருப்பவர்கள் தன்னுடைய மதத்தை வளர்த்துக் கொள்ளுவதுனால தவறு ஒன்றும் இன்னொரு மதத்தை இடிக்கூடாது அல்லவா ஆமா அப்படி இந்த சொல்ல இந்த பௌத்த மதத்தினுடைய அடிப்படையில வந்ததுதான் இதர்கள் இவர்கள் என்ன பண்ணார்கள் சைவ கோயில்கள் எல்லாம் இடிப்பது அடிப்பது சிவபூசை செய்கிறவர்களை இழிவுபடுத்துவது திருநூறு பூச கொண்டு செல்லுகிறவர்களை வைவது அடிப்பது உதைப்பது இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் எப்போ ஏழாவது நூற்றாண்டில் கொஞ்சம் கவனமாக கேட்டு விடுங்கள் அப்போது சீர்காழியில திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் சிவபாத விருத இரண்டு பேர் அவர் பிராமணர் இருந்தாலும் நிலைத்து நின்றவர் அவர் என்ன பண்ணார் சீர்காழியிலே வந்து தோணியப்பர் என்று ஒரு மலை இருக்கிறது பெரிய நாச்சியாரோட வீட்டில் இருக்கிறார்கள் என்று இன்றைக்கும் அந்த கோயில் இருக்கிறது இங்க பார்க்கலாம் அந்த சாமிகிட்ட போய் கீழே இருக்கிற சிவலிங்கமோ வேற இருக்கிற சாமி கிட்ட கேட்ட கேட்காமல் அந்த தோழியப்பர் சுவாமி இருக்காரு அந்த சுவாமிய போய் சுவாமி ஒரு மதம் வளருவதால தவறில்லை இன்னொரு மதத்தை அடிப்பது தவறல்லவா நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை அவர்கள் மன்னர்கள்லாம் அந்த பக்கம் சாய்ந்து விட்டார்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை இதனால இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னு சொன்னா ஒரு தீவிரமான குழந்தை ஒன்றை எங்களுக்கு நீ கொடுத்து அல்லது ஒரு பெரியவரை அனுப்பி கொடுத்து அதனை சமாத்தை காப்பாற்றி விடு என்று வேண்டினார் சொல்லுகிறது ஆமா கொஞ்சம் பெரிய புராணம் உங்க கையில இருந்தா டீப்பா படிச்சு பாருங்க அப்பதான் அந்த தோணியப்பர் இவருக்கே குழந்தையாக திருஞான சம்பந்தரை பிறக்க வைத்தார் ஆம் திருஞான சம்பந்தர் பிறந்துதான் இந்த சைவ சமயத்தை வாழ வைத்தார் என்று பெரிய புராணம் பாதி புராணம் அவருக்காக பாடி வைத்திருக்கிறார் தெய்வ சேக்கிரார் நான் சொல்லுவது பிரசங்கத்திற்கு மாத்திரம் அல்ல நீங்கள் நன்றாக கவனித்து அதனை படித்து பாருங்கள் பெரிய புராணம் இருந்தால் ஆமா அந்த திரியான சம்பந்தர் தான் பல அற்புதங்களை செய்வதற்கு அந்த தோணியப்பர் பெருமானே உதவியாக இருந்தார் ஆண்டவன் உதவி எந்த அரசாங்கமும் யாரும் எதுவும் செய்து விட முடியாது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா ஆமா இந்த அரசாங்கத்துக்கு எல்லாம் ஆண்டவன் அல்லவா ஆமா ஆண்டவனே முற்பட்டு விட்டான் இந்த திருஞான சம்பந்தருக்கு தன்னுடைய பரிபூரண அருளை கொடுத்து இந்த சைவ சமயத்தை காப்பாற்ற செய்து விட்டான் சைவ சமயத்தை காப்பாற்றுவதற்கு சரியான கேந்திரமாக ஒரு இடத்தை தயார் பண்ணி கொடுத்தான் கொடுக்கல சிதம்பரத்தை கொடுக்கல திரு ஆலவாய் மதுரையைத்தான் கொடுத்தான் மதுரையில தான் அவருடைய இந்த சைவ சமயத்தை நிலைப்படுத்துவதற்கு வாய்ப்பாக அந்த இடத்தை கொடுத்தான் நான் நான் பிறந்த ஊர் நன்னிரத்துக்கு அருகாமையில வீராக்கன் என்று ஒரு கிராமம் அந்த ஊர்ல தேவாரம் பாடு சரி தர்மபுரத்தில் தேவாரம் பாடி என்னுடைய வியாபகம் தொண்டும் அங்கே நடைபெற்றதோ இல்லை சென்னைக்கு வந்த இந்த சமய பிரச்சாரம் நிலையம் ஒண்ணு வைத்திருக்கிறாங்க தர்மபுரம் இடத்துல அதுல நான் பதினாறு ஆண்டுகள் இருந்தேன் தேவாரம் பாடிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் எனக்கு வியாபகமோ அதனால ஒரு சைவீசமய தொண்டோ என்னால் செய்ய முடியவில்லை ஏதோ பாடி அவ்வளவுதான் குன்றத்தூருக்கு போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எண்பத்தி நாலுல தான் நான் இந்த கேசட் பாட ஆரம்பிச்சேன் ஒன்னு பாடினேன் அப்புறம் ரெண்டு பாடுனேன் சில்லரைன் அப்புறம் திருஞான சமுத தேவாரம் முழுதும் பாடினேன் திருநாவுக்கரசவாரம் முழுதும் பாடினேன் சுந்தரர் முழுதும் பாடினேன் மாணிக்கவாசர் முழுதும் பாடினேன் ஒன்பதாம் திருமுறை முழுதும் பாடினேன் பத்தாம் திருமுறையில பத்து ரெக்கார்டு பாடினேன் சில்லறை சில்லறையாக இரண்டாயிரம் ரெக்கார்டு பாடின அப்ப என்னுடைய வியாபாரம் எங்க ஏற்பட்டது குண்டத்தூர்ல அல்லவா ஆமா நான் இத்தனை ஊர்ல இருந்தேன் அந்த வியாபகம் எனக்கு வந்ததா இல்ல அந்த குண்டத்தூர் போக விட்டு தான் அந்த வியாபகம் எனக்கு வந்து சேர்ந்தது அந்த தொண்டு எனக்கு வந்து சேர்ந்தது அதுபோல திருஞான சம்பந்தர் பிறந்தார் எத்தனையோ ஊர்ல பாடினார் சைவ சமய தொண்டு சரியாக ஒரு செய்த இடம் மதுரையில்தான் மதுரையில அவரு தொன்றுான் பரமசிவன் அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் நினைவூட்ட இருக்கிறேன் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரே காலத்தில் இருந்தவர்கள் வேதாரண்யத்தில் இருந்தார்கள் இரண்டு பேரும் அந்த வேதாரண்யத்திலே வேதங்களால் கூட்டப்பட்ட கதவு மூடியே இருந்தது யாரும் இந்த கதவை திறக்க முடியல பேங்க்ல இருக்கிற டபுள் லாக் அப்படின்னு ஒண்ணு இருக்க அதை வேற ஒருத்தர் திறக்க முடிஞ்சதுன்னு சொன்னா அந்த டபுள் லாக்னால என்ன பிரயோஜனம் இல்லையா திறக்க முடியாதுதான் நான் நினைக்கிறேன் அது எனக்கு தெரியாது திறக்க முடிஞ்சா அந்த டபுள் லாக்கினால என்ன பிரயோஜனம் வேற திறந்து எடுத்து அடுத்த வீட்டுக்காரன் சாவி என்னுடைய என்னுடைய சரியா இருந்ததுனால அந்த மாதிரி அந்த கதவை திறக்க முடியாமலே இருந்தது வடமொழி வேதம் கூட்டிவிட்டு சென்று விட்டது அப்ப இருந்த சைவர்கள்னால அந்த கதவு திறக்கப்பட முடியவில்லை திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசர் அந்த ஊருக்கு போன போது ஏண்டா கோபுரத்தை விட்டுட்டு வேற ஒரு வழியா போறான்கள் வேதம் கூட்டி விட்டு சென்றது அதை திறக்க முடியவில்லை திருநாவுக்கரசரை திறக்க பாட சொன்னார் திரியான சம்பந்தம் நாம நேர் வழியில் தான் போய் தான் சாமி கும்பிடணும் இந்த கோண வழியில போகக்கூடாது இந்த கதவை திறக்க நீர் பாடும் என்று சொன்னார் அப்ப என்ன அர்த்தர் தமிழ பா வடமொழி வேதம் பாடி பூட்டிய கதவை இந்த தமிழ் வேதம் பாடி திறக்க முடியும் என்ற எண்ணத்தில் தான் அவரை திறக்க சொன்னார் அவர் உடனே பங்கரோ மண்ணின பட்டுப்பாட்டு பண்ணவுடமொலம் பாடிட்டிய கதவை தமிழ் வேதம் ஆகிய தேவாரம் பாடி திறந்தது என்பது வரலாறு அல்லவா இதை மறைக்க முடியுமா எவனாலும் மறைக்க முடியுமா சேக்கிலார் பெருமான் பெரிய புராணத்தில் எழுதி விட்டார் எவனாலும் மறக்க முடியாது இல்லையா ஆமா மறைக்க முடியாது மறந்து விட்டார்கள் செய்வர்கள் மறந்து விட்டு தான் பேசுறான் உளர்றான் அல்லவா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் ஆமா உள்ள வெளியில வந்தாங்க நான் பூட்டும்படியாக நீங்கள் பாடுங்கள் திருஞான பூட்ட முடியுமே என்கிற எண்ணத்தில் தான் அவர் சொன்னார் செய்து வணங்கும் இது நன்கரை வைத்தருள் செய்க எனக்கும் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே என்று பாடினார் கதவு பூட்டிக் கொண்டு விட்டது தவறு இருந்தால் பெரிய புராணத்தை படித்து பாருங்கள் என்னை கேளுங்கள் நான் சொல்லுகிறேன் பதில் ஆமா ஆக திரியான சமுதிரம் திரு திருமறைக்காட்டுல வேதாரண்யத்தில் இருந்தார்கள் இந்த வேளையில்தான் மதுரையில இருந்த கூன் பாண்டியன் அவன் பிறவியிலே கூனன் பிறவியிலேயே கூனன் அவன் அவன் தான் அவன் தான் சோழனுடைய பெண்ணை மங்கேற்கரசிய மணந்தவன் இல்லையா ஆமா அறுபத்தி மூன்று நயன்மார்கள் மங்கேற்கரசி அந்த புண்ணியவதியை மணந்தவன் இந்த நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியன் பின்னாலதான் அவனுக்கு பேர் வருகிறது ஏன் திருஞான சமுதர் தேவாரம் வேந்தனும் ஓங்குக என்று பாடினார் பிறவி கூனனாகிய பாண்டியன் நிமிர்ந்து நின்றான் அன்னைக்குதான் அவன் நெடுமாறன் என்று நெடுமாறன் என்று பெயர் பெற்றான் அப்ப திருஞான சமுதனுடைய தேவாரம் ஒருத்தன் பிறவியிலேயே கூனனாக இருந்தவனை அந்த பிறவி கூனை நிமிர்த்து வைத்தது அல்லவா தேவாரத்தனுடைய வலிமை இதுவும் புரியலையா எத்தனையோ சைவன்களுக்கு புரியாமல் இருக்கிறது இல்லையா ஆமா அவன் சரி சைவன் சொல்லப்படாது அவன் எல்லாம் சமணன் பகுதி அவன் அப்படின்னு தான் நம்ம விட்டுனும் இல்லையா ஆமா அங்கே அந்த கூன் பாண்டியன் சமண மதத்தை தழுவினான் நாடே சமண மதத்தில் மாறிவிட்டது கோயில் மாத்திரம் இருந்தது ஏன் கோயில் இருந்தது அப்படின்னு கேட்டா ராணி மங்கேற்கரசி யாரும் மந்திரி குலச்சிர கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க சாமி சாமி தரிசனத்துக்கு அதனால கோயில் திறந்திருந்தது அல்லவா ஆமா சுருங்க சொல்ல போனா அந்த ரெண்டு பேரும் தான் அந்த கோயில காப்பாற்றி விட்டவர்கள் ஆமா அவர்கள் இந்த பாண்டிய நாட்டை சைவ சமயத்தில் நிலைக்க செய்யணும்னு நினைத்தார்கள் இரண்டு பேருமாக சேர்ந்து யாரு மந்திரி குலத்திரையாரும் ராணி மங்கரசு யாரும் ஒரு தகுந்த மனிதர்களை வேதாரண்யத்திற்கு அனுப்பி திருஞான சம்பந்தரை நம்ம நாட்டுக்கு வளவரைச்சால் திருஞான சம்பந்தினாலே இந்த சைவ சமயம் மதுநிலை நிலை பெறும் என்று நினைத்தார்கள் தகுந்த மனிதர்களை அனுப்பி ஐயா போய் நீங்க திருஞான சம்பந்தர விண்ணப்பம் செய்து அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று அனுப்பினார்கள் இந்த செய்தியை வேதாரத்தில் இருந்த விஞ்ஞான சம்பந்தரிடம் போய் சொன்னார்கள் பக்கத்தில் திருநாவுக்கரசர் இருக்கிறார் திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு கால வாயில போட்டான் யானையை விட்டு இடரச் செய்தான் கடல்ல கட்டி போட்டான் யாரு சமணன் அல்லவா இப்போ ராமலிங்க சுவாமியினுடைய நெறியில அந்நிய பதார்த்தம் சாப்பிடக் கூடாதுன்னு இருக்கு இல்லையா ஆ அந்த ராமலிங்க சாமி இதுல இருக்கிற ஒருத்தன் ஆட்டுக்கடி தின்னான்னா அத நம்ம ஒத்துக்குவோமா ஒத்துக்க மாட்டோம் இல்லையா ஆமா எங்கேயோ ஒரு இடத்துல ராமலிங்கம் முனியாண்டி வினாசு எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் கேட்டபோது நான் ராமலிங்க சாமி பேரை வைக்கல பேர் ராமலிங்கம் அதனால வச்சேன்னு சொன்னான் அவன் அதுவும் தப்பு தான் இல்லையா ஆமா அந்த மாதிரி அந்த சமணம் செய்வ சமயத்துல கையில ஒரு பீலி வச்சிருப்பான் மயிர்ப்பீதி இப்படி அதனால கீழே கூட்டிக்கிட்டே போவான் ஏன் கூட்டுறான்னு கேட்டீங்கன்னா எறும்பு எல்லாம் உட்கார்ந்துருக்கும் இவன் நடந்து போனான்னு அந்த எறும்பு ஈயும் செத்து போகும் சொல்லி அதை கூட்டிட்டு அந்த கூட்டின இடத்துல நடந்து போயிட்டு இருந்தான் அப்படி போய்கிட்டு இருந்தவன் தான் அப்பர் சுவாமிக்கு விஷத்தை கொடுத்தான் அப்பர் சாமிய கண்ணுல கட்டி போட்டான் அப்பர் சாமிய என்னது இந்த இதுல யானையை விட்டு இட செய்தான் சுண்ணாம்பு கால வாயில போட்டான் எறும்ப கொன்னா பாவான் இப்ப நான் வந்து எனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க அது நொண்டியா பறந்துடுத்து ஈய கொண்ணா பாவம் எறும்ப கொண்டா பாவோம்னு சொல்லிவிட்டு நொண்டி பிள்ளைய நாங்கள் கொண்டேன்னு சொன்ன அரசாங்கத்தை குற்றம் என்னை கைது பண்ணி கொண்டு போடுவோம் உள்ளவா இல்லவா ஆமா கொல்ல முடியாது நான் பெற்ற குழந்தையா இருந்தாலும் கொல்ல முடியாது கொல்லுவதற்கு நமக்கு உரிமை இல்லை இப்படி கொல்லாமையை கொல்லாமை என்று சொல்லிக் கொண்டு எறும்பொன்னா பாவோம் ஈய கொண்டா பாவோம் சொல்லி விட்டு திருநாவுக்கரச கட்டி கடல்ல தூக்கி போட்டான் எவ்வளவு பெரிய பாவம் இத கிட்டவே இதை அனுபவித்தவர் யாரு அப்பர் சுவாமிகள் கூப்பிட்டாங்க வயதானவன் என்னை கண்ணுல கட்டி போட்டாங்கள் பாய்சனை கொடுத்தான் சுண்ணாம்பு காலையில போட்டான் யானையை விட்டு இட செய்தான் நான் எப்படியோ தப்பிச்சுக்கணு தேவரீர் சிந்த குழந்தை நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா உங்களை ஏதாவது தவறு பண்ணி விடுவார்கள் நீங்க போகாதீங்க நான் போறேன் அதுக்கு தெரியாத சொன்னார் கிடையாது நான் தான் போவேன் சிவன் எனக்கு துணை இருப்பான் நீங்க இங்கே இருங்க சொல்லிவிட்டு புறப்பட்டார் போது சரியா நட்சத்திரம் சொல்லிட்டு ஏதோ காரணம் சொன்னார் நாளும் கோடும் அடியார்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு பதியம் பண்ணார் அதுதான் கோட ஒரு திருப்பதியம் வேயூர் தோழி பங்கன் வேயூர் தோழி பங்கன் உடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாதரு திங்கள் கங்கை முடிமே அணிந்து என் உலமே புகுந்த அதனால் சிவன் என் உள்ளத்திலே இருக்கிறான் ங்கள் செவ்வாய் புறம் வியாழன் வெள்ளி தனி பாம்பிரண்டு உடனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே இந்த நாள்களால் வருகிற தீமை என்னை ஒன்றும் செய்யாது நான் போய் வருகிறேன் ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் மிகவே யாரு சொன்னாரு நாவுக்கரு சொல்றாரு புத்தி புத்தி சொல்றவுரை சொல்றாபான சம்பந்த இருந்தார் பெ பெரியவர் திருஞான சம்பந்த சின்ன பிள்ளையில கண்டபோது கீழே விழுந்து கும்பிட்டார் யாரு அப்பர் அந்த மாதிரி ஒரு படம் என் வீட்டில் இருக்கு கிடைக்குமா அந்த படம் கிடைக்கவே கிடைக்காது பவானியில ஒரு சிவனடியார் திருக்கூட்டம் இருக்காங்க அவங்க வெளியிட்டு அருமையான படம் திருநாள் சம்பந்த நிப்பாரு அப்பர் கீழே விழுந்து வணங்குவார் அருமையான படம் அது ஒரு முதல்ல ஒரு படம் கொடுத்தாங்க அவங்க எடுத்து மறுபடியும் ஒரு படம் கொடுத்தாங்க சிவனடியார் திருக்கூட்டம் பவானி அவங்க கொடுத்தாங்க ஒரு சமயம் கொடுத்தாரு அனுப்புவாங்க நினைக்கிறேன் ஆமா அவர்கள் சொன்னால் வருல்ல பொ கல்யாணத்துக்கு புறப்படுமோ சனிக்கிழமை மூர்த்தம் உண்டா கிடையாது ஏன் வெள்ளிக்கிழமை அவளுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறது அபிப்பிராயத்தில் வெள்ளிக்கிழமை பொண்ணு புறப்படாது சனிக்கிழமை மூர்த்தம் கிடையாது அல்லவா இன்றைக்கு இருக்கிறது அல்லவா செவ்வாய்கிழமை செவ்வாபுதான் வடக்கே சூழம் மெட்ராஸுக்கு போக வேண்டாம் அப்படி தடுத்து அந்த காலம் இப்ப எல்லாம் போனும்னா அவன் போட்டு பஸ் ஏறி போயிட்டே இருக்கா எங்கேயாவது அடிபட்டான் சத்துக்கிட்டே இருக்கும் கேள்வி கிட்டே இருப்பேன் அல்லதான் முதல் பாட்டுல கோலரு திருப்பதியம்னு அதுக்கு பேரு இருக்கிறது அந்த பதிய தேவாரத்துல இருக்கிறது பாருங்க சம்பந்தர் தேவாரம் இதுல இன்றும் இருக்கிறது ஆமா இன்னைக்கும் சைபர்களை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள் நான் ஒரு நாளைக்கு அந்த பதியத்தை மூணு தடவை சொல்லுவேன் ஆமா அடுத்த பாட்டு கும்படாமை இவை எரிதையுடனே மொத்த மாதிரி என்னால் முதல் பாட்டு நாள்களை சொன்னரா அடுத்த பாட்டுல நட்சத்திரத்தினால் வருகிற தீமைய அடியார்களுக்கு வராது பரணி கிருத்தியா ஆகாது நட்சத்திரம் ஆமா நட்சத்திரத்தினால வருகிற தீமை அடியார்களுக்கு வராது திதியினால் வருகிற இந்த திதி என்னமோ திதி ஆகாதுன்னு சொல்லுவாங்க நான் பாக்கறது இல்ல இல்லையா அந்த திதி ஆகாது இந்த திதி ஆகாது சொல்லுவாங்க அந்த திதியினால் வருகிற தீமை அடியார்களுக்கு வராது அடியார்களுக்கே வராதுன்னா அப்புறம் எனக்கு எப்படி வரும் அதத்தான் அவர் சொல்றாரு ஒன்பதோடே பதினெட்டு உடனாய் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்கிறது இருபத்தேழு நட்சத்திரம் பதினாலு திதி பதினஞ்சு இல்ல பௌர்ணமியும் அமாவாசையும் விலக்கிவிட்டு அவர் பதினாலு என்று கொள்ளுகிறார் அவர் இருபத்தேழு நாலு நாற்பத்தி ஒன்னு வரும் கூட்டினார் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாயிரம் நாட்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அப்படின்னு சொன்னார் அடுத்த பாட்டுல செல்வத்தினால் தீமை என்ன சொல்ற செல்வத்தினால தீமை வருமா ஐயோ கடவுளே கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா சும்மா வெட்டி வைப்பான் நிறைய பணம் இருந்தா சொந்தக்காரன் சும்மாவா விடுவோம் திருத்த விடுவான் கொஞ்சம் பணம் இருந்தா உன்னை காப்பாத்தும் ஒரு ஆங்கிலேயன் சொன்ன கொஞ்சம் பணம் இருந்தா அது உன்னை காப்பாற்றும் நிறைய பணம் இருந்தா நீ அதை காப்பாற்றணும்னு எந்த பேங்கல போடலாம் எந்த இதுல போடலாம் எப்படி போடலாம் இது ஒழுங்கான பணமா இருந்ததுன்னா ஐடி வராது ஒழுங்கான வழியில வந்தாலே ஐடி வருது வேற ஒரு வழியில வந்ததுன்னா கேட்கணுமான் இப்ப வேற வழியில இருந்து வர்றதுதான் இப்ப நம்ம நாட்டுல எக்கச்சக்கமாக இல்லையா ஆமா கொஞ்சம் பணம் இருந்தா பரவாயில்ல நிறைய பணம் இருந்ததுன்னா தொலைஞ்சா இவன் இவன் எப்படா சாகுவான்னு எதிர்பார்த்து அல்லவா ஆமா பொங்கன்னு ஒரு நூலே இருக்கிறது பொங்கதை கொத்து அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் நான் அத விளக்கமா சொன்னேன்னா இதெல்லாம் போயிடும் இல்லையா செல்வத்தினால் வருகிற தீமை உனக்கு வராது கல்வியினால் வருகிற தீமை உனக்கு வராது ஆமா நிறைந்த கல்வி இருந்ததுன்னா கூட தப்புதான் எதுவும் அடவோட இருந்தால் வம்பு கிடையாது ஆமா ராஜரத்ன பிள்ளைன்னு ஒரு பெரிய நாயனக்கார் இருந்தார் நாயனக்கார்னு சொன்னா அவர் தான் அதுக்கப்புறமா தான் பாக்கி பெறலாம் கபு காரம் சொன்னா நீடாமங்கலம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் என்னங்க ஆமா மிருதங்கம் பாலக்காடு மணி தான் அல்லவா ஆமா அவங்கள்ட்ட நிறைய கல்வி இருந்தது நடந்து போக முடியுமா நிறைய பெரிய ஆயிரத்தின பிள்ளைன்னு சொன்னாலே நடுங்குவான் சங்கீதக்கார அவர் நடந்து போக முடியுமா கடைசி காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டார் அவர் ஆமா எஸ் ஜி கிட்டப்பான்னு ஒரு பெரிய சங்கீதக்காரர் மேடையில் பாடினவர் கடைசி காலம் என்ன ஆச்சு இருபதாவது வயசுலயே என்னமா இறந்து விட்டார் அந்த எஸ் ஜி கிட்டப்பான்னு சொல்ற ஆமா சாரீரம்னு ஒண்ணு இருக்குன்னா அவருக்கு மிஞ்சி வேற எக்ஸ்ட்ரா கிடையவே கிடையாது அப்படின்னு எழுதிட்டான் கல்வியினால்தான் நிறைய குடிச்சார வயசுலயே அவுட்டு யாரு அந்தப்பா அவருடைய எங்கேயாவது கிடைச்சா கேட்டு பாருங்க அந்த மாதிரி பாடவே முடியாது ாலும்ட முடிய இந்த உலகத்துல அப்படி ஒரு சாரீரம் கிடையாதுன்னு எழுதிட்டான் ஒரு நூல் வழியா இருக்குற எழுதும்போது முதல்ல எழுது புஷ்பவனம் அப்படின்னு எழுதி அப்ப என்ன இந்த கல்வியே அவருக்கு யமனா வந்து சேர்ந்து போச்சு கல்வியை கடவுளுக்கு ஆக்கினால் இந்த துன்பம் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது தான் கற்றவரையை ஆண் வேண்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டி வந்தது பாருங்க கற்பனவும் யான் அமையும் கற்றாரையான் வேண்டேன் அப்படின்னு மாணிக்க அவசியம் சொன்னார் பாருங்க அதுதான் செல்வத்தினால கல்வி யானையினால உனக்கு துன்பம் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாரு ஒண்ணு ஆண்டா பாரதியார் இல்லையா எத்தனை பேர் மாடு முட்டி செத்தம் எத்தனை பேர் புலி போன்றது இல்லவா ஆமா அதனால மிருகத்தினால வருகிற துன்பம் வர வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னார் ால துன்பம் வரும் இடி விழுந்து எத்தனை பேர் இறந்து விடுவான் அல்லவா ஆமா இந்த பதினோரு பாடல்கள் அதுதான் வருகிறது இதை தினந்தோறும் பாராயணம் செய்பவர்களுக்கு தீமை வராது என்று பெரியவர்கள் சொன்னார்கள் அதற்கு பேர் கோளறு திருப்பதியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலயோ என்னமோ எட்டு கிரகம் ஒன்னா சேர்ந்தது அப்படி சேரக்கூடாதுன்னு எழுதிட்டாங்க அப்போது மகா பெரியவர் இருந்தார் காஞ்சிபுரம் அவரை போய் கேட்டாங்க எட்டு கிரகம் ஒன்னாக்கு கொடுதாமே இதனால உலகத்துக்கு பெரிய தீமை வரும் என்று சொல்லுகிறார்களே இந்த தீமை வராமல் இந்த மனித இனம் காப்பாற்றப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க யாருக்காக தெரியுமா தெரியாதா நான் சொல்லுவதை கேட்டு கொள்ளுங்கள் யார் கை தூக்குறது யாரோ ஒருத்தர் கை தூக்குறாரு யாரு அது யாரு தெரியல கண்ணு தெரியல எனக்கு சரி யாரோ ஒருத்தர் அந்த பெரியவர் சொன்னார் நன்றாக வேதத்தை நன்றாக படித்தவர் அவர் ஆகமத்தை நன்றாக படித்தவர் கீதையை நன்றாக படித்தவர் அவர் என்ன திரும்ப சொன்னாரு வேதத்திலிருந்து சொல்லல கீதையிலிருந்து சொல்லல ஆகமத்தில் இருந்து சொல்லல தேவாரத்தில் கோளொரு திருப்பதிகம் என்று ஒன்று இருக்கிறது பாடியது படிக்க சொல்லு என்று சொன்னார் சார் தானா கையை தூக்குங்கல்ல அது பார்த்தீங்களா ஆமா ஏன் அந்த பெரியவருக்கு தெரியாத வேதம் தெரியாதா தேவாரம் தெரியாத இது தெரியாதா கீத தெரியாத அவருக்கு தெரியாத வடமொழி நூல்களே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க அவர் ஏன் தேவாரத்தை சொன்னார் இதையெல்லாம் விட அதுதான் உயர்வு என்று எண்ணி இருந்தார் அவர் சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிவிட்டார் ஆமா படித்தார்கள் நன்மை கிடைத்தது என்று சொல்லுவார்கள் ஆமா யாரோ ஒருத்தர் தெரிஞ்சிருக்கிறார் கையை தூக்குற அப்ப இருந்தவர்கள் யாரும் இப்ப இல்ல ஆமா இப்ப அத கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிட்டு தேவாரத்தில் என்ன இருக்கு எல்லாம் வடமொழியில தான் இருக்கு உளறி அவ்வளவு படித்த மனிதர் தேவாரத்தை தான் சொன்னார் அவர் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் அந்த தேவாரத்தை எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ இடர்பாடுகள் இல்ல மனிதனுடைய வாழ்க்கையிலே இடர்பாடு இல்லைன்னா கடவுளை நினைக்க மாட்டான் இல்லையா ஆமா அந்த மாதிரி எனக்கு மாத்திரம் என்ன அண்ணா விடுதில்லையா இது எனக்கும் உண்டு நான் தினந்தோறும் மூணு தடவை சொல்லுவேன் அந்த பதியத்தை ஏதோ விதியின் இடர்பாடு வருகிறது கடவுளை அதை தீர்த்து விடு என்னை காப்பாற்றி விடு கேட்டு எனக்காக இன்னொருத்தர் கேட்பாங்களா கேட்க முடியுமா கேட்டா தான் சரிபட்டு வருமா நான் பாடிக்கொள்ளுகிறேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி நீங்களும் படித்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நான் சொல்லிவிட்டு அப்பருக்கு இவர் அரவுற சொல்ற சொல்லிட்டு புறப்பட்டாரு மாதிரி திருஞான சம்பந்தர் கடைசியாக இருந்த வயது பதினாறு அப்பர் இருந்தது எண்பத்தி ஒன்னு இவ்வளவு பெரியவருக்கு வயது சின்னவர் திருஞான சம்பந்தர் சொல்றாரு அறவுரை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லவா அந்த அறவுரை இன்றும் பெரிய புராணத்தில் இருக்கிறதல்லவா அதை படிக்கலாம் அல்லவா அதை படித்தும் மண்டையில ஏற்றிக்கொள்ளாத சைவர்கள் இன்றும் நாட்டில் இருக்கிறத நான் பார்க்கிறேன் அவர்கள்லாம் உண்மையான சைவர்கள் அல்ல என்று நான் முடிவு கட்டி விடுகிறேன் விட்டு விடுவோம் மதுரைக்கு புறப்பட்டு போனார் திருஞான முதல் வழியில் இருக்கிற கஷேத்திரங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நடந்து போவார் அப்படி இல்லைன்னா பல்லகுல போவார் அப்படிதானே போனாங்க ஆமா மதுரைக்கு எல்லையிலேயே பெரியவர்கள் வந்தா இப்போவும் நமக்கு பெரியவர்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவர்கள் வருகிறார்கள் தெரிஞ்சாலே நம்ம வீட்டு வாசப்படி போய் ஐயா வாங்க அப்படின்னு நம்ம அழைச்சுக்கிட்டு போவோம் அவங்க என்னப்பா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க அவங்கள்ட்ட மரியாதையாக நம்ம பேசிவிட்டு திரும்பி அவர்களை வீட்டுக்கு நாம அனுப்பும் போது நம்ம வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்து வணக்கம் போட்டு ஐயா போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்பணும் இப்படி பெரியவர்கள் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தா வாங்கன்னு நம்ம கூப்பிட கூப்பிடாமல் அவர்கள் நம்ம வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஐயா போயிட்டு வாங்க சொல்லாமல் இருந்தால் அது ஒரே ஒரு வீடுதான் நம்ம வீட்டுல ஏதேன்னு ஒண்ணு கிடைக்கும் உயிரில்லாமல் அது இருக்கும்போதுதான் யாரையும் வாங்க மாட்டான் போகும்போது அவனும் போயிட்டு வரன்னு சொல்ல மாட்டான் அல்லவா ஆமா இப்ப நாம அப்படி சொல்லலன்னா என்ன அர்த்தம் நம்ம பூரா அந்த மாதிரி தான் இருக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் நான் இந்த பண்டைய பழக்க வழக்கங்கள்ல நான் கொஞ்சம் ஈடுபாடு உடையவன் அது நன்மை என்று நினைக்கிறவன் நான் அதை கூடியவர்களையும் கடைப்பிடிக்கிறதும் என்னுடைய பழக்க வழக்கங்கள்ல ஒன்று என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறவன் அதனால உங்களை சொல்லிவிட்ட ஆக பிரிஞான சமுதர் மதுரைக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட மங்கையற்கரசி யார் குலச்சிலையாரை அனுப்பி விரியவர் வருகிறார் நம்ம ஊர் எல்லையில் போய் அவரை வணங்கி அழைத்து கொண்டு வாருங்கள்னு சொல்லிட்டாங்க இவர் போனார் ஞானம் சம்பந்த பல்லாக்கில் வந்தார் வணங்கினார் இந்த இடத்துல பெரிய புராணத்தில் அற்புதமான செய்யுள் ஒன்று இருக்கிறது குலச்சிறையார் சொல்றது மாதிரி அந்த அமைந்திருக்கிறது. அப்படின்னு நான் நினைக்கிறேன் சென்ற காலத்தில் பழுதியாத்திரமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பும் ருளப்பெற்றைக்கும் திருவருள கெறியில் எழு நாடும் தன்னுைய நாட்டை பற்றி சொ பத்த குறை நன்றியில் நெறியில் அழிந்திய நாடும் வேந்தனும் வேற்று சமயத்தில் இருக்கிறான் வேந்தன் விட்டு இல்ல பார்த்தீங்களா ஆமா நன்றியில் நெறியில் அழிந்திய நாடும் நட்டமிழ் வேந்தனும் உயிர்ந்து வென்றிகோள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் ஆயிரம் ஆயிரமாக நூல்கள் இருக்கிறது அதற்கெல்லாம் பெரிய புராணம் என்று பெயர் இல்லை ஆமா பெரிய புராணம் என்று சொல்லுகிறது திருத்தொண்டர் புராணம் ஒன்றையே தான் சிவக்கவமணி சி கே சுப்பணமூரியார் இருந்தார் கோயம்புத்தூர் அவர அந்த பெரிய புராணத்துக்கு ஒரே எழுதியிருக்கார் மூவாயிரம் எவ்வளவு நினைக்கிறேன் அவர் தெய்வ வாயெடுப்பார் தெய்வ அழுவரு நான் பார்த்திருக்கிறேன் ஆமா தெய்வ அப்படின்னு சொல்லுவார தவிர வாயில வராது அவ்வளவு பக்தியா இருந்தார் அவர் பெரிய புராணத்துக்கு அவர் மாதிரி ஒரே எழுத முடியாதுன்னு எழுதிட்டாங்க ஆமா பெரிய புராணத்துக்கு சீக்கேஸ்வர் புனிமொழியார் மாதிரி ஒரே எழுத இயலாது அப்படின்னே எழுதி விட்டாங்க இல்லவா அந்த கோயில் ரெண்டு கோயில் இருக்கு எங்க ஊர்ல குண்டத்தூர் நான் அந்த ஊருக்கு போன போது ஏக்கிழார் கோயில போய் பார்த்தேன் அதுக்கு முந்தி ஊர்தல போயிருக்கேன் பெரிய புராணத்தை பாடுகிறவன் என்பது ஒன்று அவர் மரபிலே நான் பிறந்தவன் தெய்வ சைவ வேளாளர் மரபு மரபுல தோன்றியவர் அவர் மரபுல நான் தோன்றியவன் இல்லவா ஆம் போய் பார்த்தேன் இந்த கோயில அந்த பிரகாரத்துல வரவே முடியல இந்த நெறிஞ்சி முள்ளு கடவுளே வர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவோ சைவ மடங்கள் இருக்கிறது கோடி கோடியாய் பணத்தை கட்டிக்கொண்டு இருக்கிறார்களே இந்த கோயிலை சரிப்பணியே என்று நினைத்தேன் நான் எச்ஆர் போல் கோயில் எழுதுன எண்பத்தி மூணுல தான் நான் குன்றத்தூருக்கு போனேன் எண்பத்தி ஒன்பதுல திருப்பணி முடிந்து கும்பாபிஷம் பண்ணினேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு ஏன் பணம் அல்ல உங்களுக்குதான் எனக்கு நண்பர்கள் மிகுதி உறவினர்கள் விட நண்பர்கள்டான் மிகுதியாக ஊடாடுவேன் அவர்கள்லாம் கொடுத்ததெல்லாம் சேர்த்துதான் இந்த கோயிலை எண்பத்தி ஒன்பதுல ஒரு கும்பாபிஷேகம் பண்ணேன் மறுபடியும் சரி பண்ணி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு கும்பாபிஷேகம் பண்ணினேன் இங்க திருநாகேஸ்வரம்னு ஒரு கோயில் கட்டிருக்காரு அல்லவா சேக்கிலார் அந்த கோயில்ல ஒரு சேக்கிலார் கோயில் இருக்கு ஒரு நாள் கோயில் நான் தினந்தோறும் கோயிலுக்கு போய் பாட்டு பாட தவறவே மாட்டேன் பத்து பாட்டு இருபது பாட்டு முப்பது பாட்டு நாற்பது பாட்டு ஐம்பது பாட்டு கூட சொல்லுவேன் நான் காசுக்கும் பாடுவேன் கடவுடுக்கும் பாடுவேன் என்னை பாட வைத்தார்கள் அப்படி என்னுடைய குருநாதனுடைய அருள் அது இன்னைக்கு கூட கோயிலுக்கு போய் இருபது பாட்டு சொல்லிவிட்டு வந்திருக்கேன் அதனாலதான் எனக்கு பிபி இருக்கு நம்மருக்கு கண்ணு வலி இருக்குது காது வலி இருக்குது பல்லு வலி இருக்குது இப்படி எல்லாம் வரணும் அஞ்சேன்னு சொன்ன திருநாவுக்கரத்துல எனக்கு தான் பாடி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் எல்லா புண்ணியும் என்ன உடம்புல இருக்கு ஆனா பாடிக்கிட்டே இருக்கேன் இல்லையா ஆமா அது அவனுடைய திருவருள் என்று நான் என்ன ஒரு நாள் கோயில் இருந்து பாடிக்கிட்டே இருந்த சேக்கிலார் கோயில பார்த்தேன் ஒரு சின்ன மண்டபத்துலதான் அந்த கோயில் இருந்தது ஐயோ உலகம் போக்கிடாரு கோயில் அப்படின்னு நினைத்தேன் அது உட்காந்துருக்காரு பாருங்க நிறச்ச தலையோட ஒரு இன்ஜினியர் அதை உட்கார்ந்துருக்காரு பாருங்க நடுமத்தியில் அவரை கூப்பிட்டு தான் ஒரு பிளான் படுத்தேன் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கோ இன்னும் அவர் போட்டு கொடுத்ததா எனக்கு ஞாபகம் ஒரு விமானம் ஒரு மண்டபம் இது போடும் போட்டுக் கொடுத்தீங்களா தலையாட்டுறாரு பாருங்க அவர் தான் ஜெயராமன் பேர் இன்ஜினியர் அவர் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் அவர் கையில் கொடுத்தேன் ஏன் பண்ணமா கிடையாது நான் போட்டது கொஞ்சம் தான் என்னுடைய நண்பர்கள் கொடுத்தது தான் இன்று விமானம் இருக்கிறது மண்டபம் இருக்கிறது இந்த மண்டபத்தை காவந்து பண்ணுவதற்கு கேட்டு போட்டிருக்கிறேன் மாதா மாத சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்றேன் இந்த கோயிலுக்கு ஒரு அபிஷேகம் அந்த சேக்கிடாருக்கு ஒரு அபிஷேகம் இந்த ஊர்ல நாலு பேர் கோயில் இருந்தது குண்டத்தூர்ல அதுவும் ரொம்ப கிளமா போய் இடிஞ்சு விழுந்துருக்கும் இன்னைக்கு அதை ரிப்பேர் பண்ண ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதை செய்து வச்ச இன்ஜினியர் வரச்சோன்னு ஆர்மம் வரல இதுக்கு ஒரு அபிஷேகம் ரெண்டு லட்சம் ரூபாய்ஸ் பண்ணிருக்கேன் ஏதன் ட்ரஸ்ட் தான் பேரு ஏம்பனம் என்னுடைய நண்பர்கள் பணம் அதுல வட்டி வருது மூணு அபிஷேகம் வரைக்கும் நடந்துகிட்டு நாளைக்கு நடக்குதா இல்லையாங்கிறத பத்தி எனக்கு எனக்கு தெரியாது நாளை நடப்பதை யார் அறிவார் யாருக்கும் தெரியாது எனக்கு தெரியும் ஆமா ஒண்ணு வச்சான் பச்சேப்ப முதலியாருனால் அந்த டிரஸ்ட் ஒழுங்கு பண்ண முடியல அவர் இறந்து போயிட்டார் பின்னால் வந்த ஒரு ஐகோர்ட் ஜட் அவர் கிறிஸ்டியன் அப்படின்னு எனக்கு ஞாபகம் வாங்கி படிச்சு பாருங்க அப்படிதான் ஞாபகம் ஒரு கிறிஸ்டியன் அவர் இந்த ஜட்ஜ் ஆஹா இவ்வளவு பெரிய ட்ரஸ்ட் தலைவராக இருக்க முடியும் ஒழுங்கு பண்ணினவர் அந்த ஜட்ஜு என்று நான் படித்ததாக எனக்கு ஞாபகம் கொஞ்சம் மறதியவும் இருக்கலாம் இல்லவா இந்த பச்சேப்பன் சைனா பஜார்ல கூட எலிமெண்ட் இது காலேஜ் இது சிதம்பரத்தில் இருக்கு எங்கெங்கயோ இருக்கு எத்தனையோ கோயில்களுக்கு வாரி வாரி கொடுத்தவன் இந்த பச்சேப்போல தர்மம் செய்ய முடியாது என்று சொல்லுவார்கள் ஆமா கல்விக்கும் கொடுத்திருக்கார் கடவுளுக்கும் கொடுத்திருக்கார் அவர் அல்லவா ஆமா கோடிக்கிணக்கில் துவிபாஷியாக இருந்தவர் அவர் இந்த மாதிரி சேர்க்கிறார் செய்யும் சேர்க்கிறான் அப்படி இருக்க விஞ்ஞான சம்பந்தர் ஊர் எல்லையில போகணும்னா வணங்கினார் மந்திரி குலச்சையார் கீழே விழுந்தார எந்திரிக்க முடியல தன்னுடைய இரு கரங்களினாலையும் அவரை தூக்கி விட்டார் யாரு விநியாசம் அப்ப கேட்டாராம் மதுரை எங்கே இருக்கிறது அப்படின்னு யாரு சோலைக்கு நடுமத்திலே உயர்ந்த கோபுரம் தெரிகிறது அதுதான் மதுரை அப்படின்னு காட்டினாராம் குலத்திறார் பதியம்பாடுறாரு அங்கிருந்தபடிய எடுத்த உன்ன மீனாட்சியை சொல்லல சொக்கநாத பெருமான் சொல்லல எ எடுப்பிலேயே மங்கையற்கரசி அப்படின்னாரு ராணியின் பெயர் மானி மானின் நேர்விழி அப்படின்னு அவளுக்கு பேர் சோழனுடைய பெண்ணு மானின் நேர்விழின்னு தான் பேர் மங்கையற்கரசிங்கிற பெயரை கொடுத்தவர் மந்த அுதமான திருப்பதிய மங்க குலச்சிறையா இருக்கு மங்கேற்கரசியார் வழிபடுகிற கோயிலாயது அப்படின்னு கேட்டார் குலச்சிறையார் வழிபடுகிற கோயிலாயுது அப்படின்னு கேட்டார் மீனாட்சி வாழ்கிற கோயிலாயுது அப்படின்னு எடுத்த எடுப்புல வருகிறது உரை அண்ணல் என்று பின்னால் சொல்லுகிறார் அவர்களை இகழ்ந்து விடவில்லை ஆனால் அடியார்களைத்தான் முதலிலே சொல்லுகிறார் சம்பந்தம் சைவத்திலே எவ்வளவு ஈடுபாடு அவருக்கு எழுந்திருக்குமே ஆனால் அப்படி அவர் பாடியிருப்பார் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் தேவாரத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறானே ஒருவன் செய்வன அவன் நான் ஒத்துக்க மாட்டேன் அபூர்வமான இசை பெரிய புராணத்தில் ஒரு இடத்துல வருகிறது திருஞான சுமந்திரை கானத்தின் எழு பிறப்பு அவன் அப்படின்னு எழுதி nanana mangayak arasi walawar goombave vadi wal kai madamani மங்கையா இரண்டாவது பாட்டு சொல்ற மூணாவது பாட்டு மங்கையர் நாலாவது பாட்டு இந்த ஆடற் என்னடா கடவுளே எங்கேயாவது ஒரு தவறு ஏற்படுமா ஏற்பட்டு இருக்க இல்லையே தெய்வம் உணர்த்துகிறது அவர் பாடுகிறார் அவ்வளவுதான் சமுதிரா பாடினாரு இல்லை ஆலவாய் சிவன் சொன்னான் எனதுரை தனது மற்றொரு இடத்துல நான் சொல்லலியே என் உள்ளே இருந்து ஒருத்தன் சொன்னா அதத்தான் நான் சொன்னேன் அவ்வளவுதான் இல்லவா ஆமா எம்ஜிஆருக்காக பாடி வைத்தார் அப்படி ஒரு வாய்ஸ் கிடையாது அந்த தெய்வம் எங்க இருக்குன்னு தெரியல சீயாழியாவது போயிட்டாரு இவர் இல்லையா அபூர்வமா போனால் போகட்டும் போட என்ன அழகான தமிழ் தமிழ் கொஞ்சுகிறது அதுல இசை கொஞ்சுகிறது இல்லையா எனக்கு அவனும் சொந்தக்காரதில்ல அப்படி இந்த மதியத்துல பத்து ரெண்டு பேரையும் அவர் பாடி வைத்தார் பணியும் திருபடியாங்கலம் padiyul yana kambanda candamil ivai kull innalam paada kallavari mayo தெய்க பாடல் ஏழாவது நூற்றாண்டிலே பாடிய பாடல் இன்னும் இருக்கிறது எங்கையோ ஒரு ஓதுவார் பாடிக்கொண்டே இருக்கிறான் தேவார திருவாசகத்தை வளர்த்தவன் ஓதுவார்கள் அல்லவா ஆமா தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்தவர் சுந்தரமூர்த்தி ஓதுவார் தேசிகர் வேதாரண்ய அடங்கல் முறை ஐயா கணபதி தேசிகர் அருணாத ஓதுவார் சிதம்பரம் கனகசபை பிள்ளைன்னு ஒருத்தர் தேவாரம் இருந்தார் பெரியமா உங்களுக்கு அந்த கனகசபை பிள்ளை சுந்தரேச தேசிகர் எல்லாம் தேவாரத்தை வளர்த்தவர்கள் தமிழை வளர்த்தவர்கள் சைவத்தை வளர்த்தவர்கள் ஆமா இந்த ஓதுவார்களுக்கு நான் வணக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கிறேன் அவர்கள் தான் நீ ஓதுவார்கள் சொன்னா கண்ணா பின்னான்னு பேசறான் பேசலாமா தமிழை வளர்த்தவன் அவண்டாடா தெரியுமா உனக்கு ஓதுவார் சொல்லி விழுந்து கும்பிட்டு இருக்கணும் நீ ஆமா நேர கோயிலுக்கு போனார் நாயன்மார்கள் எல்லாம் ஒரு கஷேத்திரத்துக்கு போனால் நேரே கோயிலுக்குத்தான் போவார்கள் வரலாறு அப்படித்தான் சொல்லுகிறது நாம என்ன பண்ணுவோம் இப்ப கபாலி கோயிலுக்கு நாம போனோம்னா கார்ல போயிருந்தாலும் சரி கீழே இறங்கி கற்பகம் ஹோட்டலில் போய் எதனும் தின்னுபிட்டு சாப்பிட்டு அப்புறம்தான் கோயிலுக்கு போகும் அவர்கள் அப்படி இல்லையே நேர கோபுரவாசல்ல இறங்கி கோபுரத்துக்கு ஒரு வணக்கம் செலுத்தி விட்டு கபாலியேன்னு உள்ள போயிடுவாங்க ஆமா அவர்களுக்கு உணவு தேவையில்லை உடை தேவையில்லை யாரும் வள வரவேற்கவில்லையே என்று எண்ண மாட்டார்கள் கடவுள்தான் தேவை தேவை நேர கோயிலுக்கு போனார் சாமி சன்னிதில நின்னர் ஒரு அற்புதமான திருப்பதியும் ஒன்று பாடினார் திரு இருக்கு குரல் என்று அதற்கு பெயர் புத்தகத்தில் இருக்கிறது அல்லவா அன்றும் ஏழாவது நூற்றாண்டும் இருந்தது இன்னைக்கு இருபத்தோராவது நூற்றாண்டில் இருக்கிறது இந்த நூல் அவங்க தெய்வீக ஜோதி அதுல இருக்கிறது அதனால்தான் இன்னைக்கும் அது இருக்கிறது எங்கேயோ ஒரு மூலையில ஒரு ஓதுவார் பாடிக்கொண்டே இருக்கிறான் ஓதுவார்கள் என்ற சைவர்கள் இழிவாக பேசினாலும் அவன் பாடிக்கொண்டே இருக்கிறான் என்றும் பாடிக்கொண்டே இருப்பான் நிச்சயமாக கடவுள் அவர்களை வளர்த்து விடுவான் இல்லையா ஆமா nana leela ma bhet சமணன் ஆமா இசை இறைவனை காண முடியும் என்று சொன்னவர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவசர் அவர்கள் தான் சொல்லும் போது சொன்னார் நாளும் தமிழ் ஞான சம்பந்தம் அப்படின்னு ஒண்ண சொல்ற தவற எண்ணாதீர்கள் கிருபானந்த அவரை போல மே பேசுவதற்கு பறக்கல இன்னும் பிறக்கல பிறப்பானோ என்னமோ அதுவே சந்தேகம் அவர் கூட தேவாரம் பூரா பாது வெளிய வந்து அர்த்தம் இருக்கிறதா நீ வளர்த்து விடுவான் வளர்க்க தேவையில்லை மூட்டை கட்டி கொள்ற யாரோ எடுத்து வெளியிட்டான் தஞ்சாவூர் தேவாரம் கிடைக்கிறது அல்லவா திருநாபுத்த தேவாரம் பூரா சீடிய கிடைக்கிறதல்லவா யார் எடுத்தவன் யார் எடுக்க சொன்னா யார் பாடியவன் ஏன் பாட சொன்னா தெய்வமடா தெய்வம் புத்தகம் தெய்வமடம் நினைக்கிறியா நீ இது தெய்வமடா இது ஆமா தெய்வத்தை வளர்த்த தமிழ் இது தெரியுமா போதுவாரை இகழ்ந்து பேசாதே தமிழ்ச்சங்கம் கோடி கோடிய கொட்டி கட்டி வைத்தார் அண்ணாமலை செட்டியார் நாற்பது போதுவரை இன்னும் அவர்கள் வரவழைத்து பாடச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவன் மனிதனா நீ மனிதனா தமிழை வளர்த்தார் அண்ணாமலை செட்டியார் தமிழ் இசையை வளர்த்தார் எம் கே தியாகராஜ பகவதர்னு ஒரு பெரிய பாட்டுக்காரன் சினிமா பாட்டுக்காரன் அப்ப இருந்தார் இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் அவரை தெரியாது தெரிந்தவர்கள் இருப்பார்கள் யாருன்னு ஒன்று ரெண்டு பேர் ஆமா மகாராஜா மாறி வாழ்ந்தவன் அந்த தியாகராஜ பகவதர் தெரியுமா அவரை ஊடு தேடி போனார் இந்த கோடீஸ்வரன் யாரு அண்ணாமலை சித்தியர் பணத்துக்கு போல பவுதரே நான் தமிழிசை விழா வச்சிருக்கிறேன் அதுல நீ பாடணும் வந்த என்ன கூப்பிட நீங்க ஏ வர்றீங்க நான் வருகிறேன் நான் ஒரு தமிழன் நான் ஒரு தமிழிசை பாடுகிறவன் நீங்க தமிழிசை விழா வைங்கள் அதுல நான் என்னமாக நான் வந்து பாடுகிறேன் சொன்னான் யாரு எம் கே தியாகராஜ ஆமா தேம் தேனா பாடுகிறவர் அவர் இன்னைக்கு அவர் சீடி இருக்கு அவருடைய சீடி இருக்கு இன்னைக்கு டிவியில கூட ரெண்டு ஒண்ணு போட்டு காடி போன மாறும் பாடி போடுவான் அரசன் மாதிரி வாழ்ந்தார் அந்த தியாகராஜபோது அவர் சொன்னாராம் நான் ஒரு தமிழன் நீ ஒரு தமிழன் தமிழிசையை பாடுவதற்கு என்னை கூப்பிட நீ வர வேண்டாம் போட்டுவிடு நான் வருகிறேன்னு சொன்னாரான் எம் கே தயாரிக்கு பட்டம் வேண்டான்னு திருப்பி அனுப்பிவிட்டான் ஆங்கிலேயன் கையினால அதை வாங்கறதுக்கு தயாராக இல்லை எனக்கு வேண்டியது இல்லை சொல்லுவானா சொல்ல முடியுமா கடைசியா ஒரு பெரிய தோட்டம் ஒண்ணு கொடுத்தாராம் அப்ப இருந்த கவர்னர் அதையும் வாங்கி எங்க ஒரு ஸ்கூலுக்கு எழுதி வச்சாராம் இந்த எம் கே தேவராஜ பாவதம் ஆமா நல்ல தமிழ் வளர சொல்லு பாப்பாடும் என்று சொல்லு பாப்பா அப்படி பாட்டு பாடினாரு ஒரு சினிமாவில் பாடிக்காரு இத சொல்லு பாப்பா சொல்லு பாப்பான்னு பாரதிய பாட்டுல அதெல்லாம் நல்ல தமிழ் வளர சொல்லு பாப்பான்னு ஒரு வரி வருது சமீபத்துல கூட அவனுடைய வீட்டில் ஒன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் பாட்டுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாட்டை பாடியே நான் பாட்டுக்காரன் நானே அப்படி கோயிலில் போய் இந்த பதியத்தை பாடிவிட்டு இப்போ அரசாங்கத்தில் அல்லவா அழைத்திருக்கிறார்கள் அவர்களை திருஞான சம்பந்திர அழைத்தவர்கள் மங்கேற்கரசு யாரும் குலத்திரையாரும் அல்லவா ஆம் ஒரு இடம் காட்டினார்கள் ஒரு மடம் காட்டினார்கள் அதுல போய் தங்கி இருங்கள் என்று அந்த மடம் இருக்கிறது அதுதான் மதுரை திருஞான ஆதீனம் இப்பவும் இருக்கிறது ஆவணி மூல வீதியில் இருக்கிறது திருஞான சமுதர் மடம் என்றே பேர் அதுல தங்கி இருந்தார் இந்த சமணங்கள்லாம் சேர்ந்து யாரோ ஒருத்தன் வந்துட்டான் விபூதி பூசிட்டு உத்ராசம் போட்டுக்கிட்டு இவன் மடத்தில் தீய வெயிலும் யை மந்திரத்தினால் அனுப்பினான் பெரிய புராணத்தில் வருகிறது பஞ்சாட்சரத்தை ஓதுகிறவருடைய மடம் திருநீட்டை அணுகிறவர்களுடைய மடம் சிவனடியார்கள் தங்கியிருக்கிற மடம் அது இந்த மந்திரத்தி போகுமா போகலை ஈயவே கொண்டு வச்சு கொளுத்துனா அந்த மடத்தில் ி பன்னிரண்டு மணிக்கு மடம் எரிகிறது ராத்திரி பன்னிரண்டு மணிக்கு மழை பெய்கிறது யாரோ ஒருத்தம் வெள்ளடிக்கிறான் நான் என்ன என்ன சொல்லிக்கிட்டு திறந்திருப்பேங்க அதை சொல்லுங்க பாக்கலாம் அட பைத்தியக்கார பன்னிரண்டு மணிக்கு மழை கொட்டுகிறது இப்போ வந்து வெள்ளடிக்கிறான் பாரு சொல்ல மாட்டேன் ஆமா அடியார்கள் தங்கி இருக்கிற மடத்திலேயே தீய வைத்து விட்டார்கள் ஓஹோ தீயவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறதுனால தானே இந்த தீயவை நடக்கிறது இந்த தீ போய் மன்னவனை பிடித்துக் கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னார் அவன் தீயை ஏவினான் மடத்துல பிடிக்கல இவர் தீயை ஏவினார் மன்னவனை பிடித்துக் கொண்டு விட்டது எந்த மந்திரம் உயர்வு மந்திர வலிமை தமிழுக்கு இல்லை என்று ஒருவர் சொன்னார் என்று சொன்னார்களே மந்திர வலிமை எதுல இருக்கிறது தமிழ்ல இருக்கிறது இல்லையா இந்த பாடல் இருக்கிறதே இர் அர்சி என்னை பொய்யா மமனர் கொழுவுன் துடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று சொன்ன உடனே இந்த தீ பாண்டிய போய் மெதுவாக பிடித்துக் கொண்டு விட்ட ஏன் மெதுவா போய் பிடிச்சு சொன்னார் இதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் தெய்வ சேக்கிட பெருமா அழகான விளக்கம் ஏன் பையவே போய் அந்த தீய பிடிச்சு சொன்னார் அப்படின்னு சொன்ன போய் பிடிச்சுக்கா தீ வேகமா போய் பிடிச்சிருந்தா பாண்டிய இறந்து விடுவான் மங்கேற்கரசி யார் மங்கள நான் இழக்க வேண்டி வரும் அல்லவா இது கூடாதுன்னு சொல்லிதான் பையவே சென்று பாண்டியர்க என்ன முற்றறிவு என்ன பேர் பேரறிவு இதற்கு விளக்கம் இருக்கிறார் தெய்வ சக்கிழார் பெருமாள் பாண்டியனை வெப்பு நோய் பிடித்து விட்டது துடிக்கிறாங்கடன் நானே நாலு டாக்டரை பார்த்து விட்டேன் எனக்கு உடம்பு சரியா இருக்கான்னு இவன் தான் கூடி சொற்ப வருமான நானே நாலு டாக்டர் பாண்டியனுட்டு எத்தனை மருத்துவர்கள் இருந்திருப்பார்கள் எத்தனை மந்திரவாரக்காரங்கள் இருந்திருப்பான் அவனால தீர்க்க முடியல அந்த நோயை இல்லையா பாண்டியன் துடிக்கிறான் மங்கையார் அவசரப்படுகிறார் ஐயோ அவசரப்படுகிறாரோ அவதிப்படுகிறாரோ கிட்ட போய் அவனை தடவி கொடுத்து விரைவனே தீ நோய் அடியவர்களுடைய அபசாரத்தினால் வந்திருக்குமோ திருஞான சம்பந்தர் தங்கி இருந்த வீட்டிலே தீயை வைத்துக் கொடுத்து விட்டார்கள் இந்த தீயவர்கள் இந்த தீமையினால இருக்குமோ ஒரு விஷயம் சொல்லும் அடியவர்களுடைய கோபம் நமக்கு ஆகாது எத்தனையோ பேர் அடியவர்களுக்கு தீமை செய்து தீமையை அனுபவித்திருக்கிறார்கள் அதனால்தான் ஜாக்கிரதையாக இருக்கும் இல்லையா அதனால திருஞான சம்பந்தரே வந்தால் வேலை இந்த நோய் சரியா போகும் நினைக்கிறேன் மனைவி சொன்ன சொல்லி இருக்கிறார் கணவன் இருக்கிறான் இது ரெண்டு பேருக்குள்ளே மாறுபாடு இருக்குமே ஆனால் அது குடும்பம் அல்ல அது தொல்லை குடும்பம் அல்லவா ஆம் போய் இந்த மங்கேரகரசிங்கிற தெய்வம் பாண்டியனை தடவி கொடுத்து நோய் திருஞான சம்பந்த தங்கியிருந்த மடத்திலே தீய வைத்து விட்டார்களே இந்த பாபமாக இருக்கலாமோ அந்த இறைவனே வந்தால் ஒருவேளை சரிப்படலாமோ அதனால தெரிஞ்ச சம்பந்தரை கூப்பிடுவோம் சொன்ன போது எப்போதுமே நோயில் வருந்துகிற ஒருவன் கத்தியினால அறுத்தாலும் மகிழ்ச்சி கொள்ளுவான் அதத்தான் திவ்ய பிரபந்தத்திலேயே ஒரு இடத்துல வருகிறது வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மீளாத காதல் கொள்ளும் உடல் என்று கசக்கிற மாத்தையை கொடுக்கிறான் வலிக்கிற கத்தியை கொண்டு அறுக்கிறான் டாக்டரை வயிறமோ டாக்டரை திட்டுறமோ இல்ல இல்லையா துடிக்கிற பூன் பாண்டியன் சரி கோப்ப வனுடைய நல்ல காலம் அந்த சொல்லைச் சொல்லுத விஞான சம்பந்த அழைத்தார்கள் உடனே அவர் வரலை நேரம் சாமியிட்ட போய் கேட்கிறார் சுவாமி கூப்பிடுகிறார்களே நான் போகலாமா போக எனக்கு தகுதி இருக்கிறதா உம்முடைய திருவுள்ளம் என்ன வேத வேள்வியை நிந்தனை செய்துடல் ஆதமில்லி அம்மனோடு தேரரை வாதில் வெந்தடிக்க திருவுள்ளமே பாதி மாதுடனாய பரமனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தன் ஆலவாயின் உரை மாதியே அப்படின்னு பாடி கேட்டார் போய் வா என்று அவன் அனுப்பிவிட்டான் நேரப்போனார் பாண்டியன் விபூதி பூசாத கட்சி விஞ்ஞான சுமந்திர விபூதி பூசுகிற கட்சி இவரோ சிறியவர் அவனோ பெரியவன் என்ன சொல்லியிருக்கணும் அப்படியே எங்கேயாவது ஒரு பலகையை போடுறா அந்த சாமியார் பையன் உட்கார்ந்துகிட்டோம் என்றுதானே சொல்லிருக்கணும் தனக்கு தலைமாட்டில் கையை காட்டி இங்கே ஒரு ஆசனையிடு அது உட்கார சொன்ன தலைமாட்டில் உட்கார்ந்தார் திருஞான சம்பந்தர் சுவாமி நீங்க எங்க இருந்து வருங்க உங்களுக்கு எதோ ஊர் சொல்ற கேட்ட சீர்காழிக்கு பன்னிரண்டு திருநாமங்கள் அதை ஒரு பதியம் தமிழ கேட்டான் ஆஹா இனிக்கிற தமிழடா கலைஞர் காலத்துல கலைஞர் முன்ன எழுபத்தி ஏழுல அவர் பதவியில் இருக்கும்போது கே கே ஷான் ஒருத்தர் கவர்னர் இருந்தார் யாருக்காவது இருக்கா ஆமா கருணாநிதி அப்போ நல்ல உடம்பு எழுபத்தேழு இப்பவும் நல்லா தான் இருக்காரு அப்போ இன்னும் நல்ல உடம்பு கே கே ஷா அப்படி நின்றுட்டு இருக்காரு நான் எல்லாரும் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தா நான் அப்படி இந்த பாடியோட நல்ல உடம்பு நல்லா இருக்கும் அப்போ உத்ராசமெல்லாம் போட்டு நிறைய விபூதி பண்ணு இந்த கே கே ஷா என்னை பார்த்தோன்னா என்ன அவரு கும்பிட்டுட்டார் கும்பிட்டு விட்டு இவர் யாருன்னு கேட்டார் அப்ப கண்ணாநிதி விளக்கம் சொன்னார் கோயில் கடவுளுக்கு பாட்டு பாடுகிற ஓதுவார் எதுக்கு சொல்றேன் இந்த வேடத்தை பார்த்த உடனே கே கே ஷா கும்பிட்டுட்டார் அல்லவா இதுக்குதான் சிவவேடம் பேர் அன்பு வேடம்னு அல்லவா ஆம் அதனால தான் அந்த இடத்த காலம் அந்த முன்னடி தலைக்கு மேல ஒரு ஆசனத்துக்கு இருக்கும் சுவாமி நோய் இந்த மாதிரி ஒரு விபூதிப்பை வச்சுக்கிறது விஞ்ஞான சம்பந்த காலத்திலேருந்தே இருக்கு இதை எடுத்து இத பூச போனாரு பூசாதான் என்னன்னு கேட்டாம்பு சாம்பல் என்பது விபூதிக்கு ஒரு பேர் சாம்பலை பூசி எந்த தேவாரத்திலையும் வருகிறது இத பூசாதான்னுட்டான் பின்ன எனக்கு இதுதான் மருந்து இதை பூசாத என்ன என்னது இத போல வேற ஒரு சாம்பலை பூசு பார்க்கலாம் சரி சொல்லிட்டு மடப்பள்ளியில கோயில் மடப்பள்ளி இருக்கிற சாமிக்கு சமைக்கிற இடம் அங்க இருக்கிற சாம்பல் எடுத்துட்டு வர சொல்லி பூசனார் என்று வரலாறு இப்பவும் மதுரை கோயில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் மடப்பள்ளியில சமைக்கிற சமைச்ச இந்த சாம்பல் கோயில கொட்டியிருப்பான் எல்லாரும் அதை எடுத்து பூசிக்குவாங்கல்லவா மதுரைக்கு போனவங்களுக்கு தெரியுமல்லவா அது திருஞான சமுந்திர காலத்திலே அந்த பழக்கத்தில் அது இருக்கிறது மந்திர மாவது இப்ப நாம பூசிக்கிறோம் மந்திர மாத நிர்வாக அல்லவா ஆமா திருஞான சம்பந்த காட்டிய நெறி உடம்புல பூசினார் மந்திரமே மாநபர் மேலே சுந்தரமா நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பத்தி தருவது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு அளபாயான் திரு காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தைவது நீரு மதியைத் தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆலபாயான் திரு நீரு இனியது நீரு புண்ணியமாவது நீரு வேத நீரு விருந்தவத்தோர்களுக்கு ஆசை கெடுப்பது நீரு அந்த நீரு தேதம் போல்வது நீரு திரு ஆலவாயாந்திருநீரு அறுத்த மதம் இருப்பது நீர் அறுத்தம் தடிப்பது நீரு பானம் அப்பது நீரு பொருத்தமதாவது நீரு முன்னியர் போதுமேர் திருத்தகுமாடுக சூழ்ந்த திரு ஆலபாயான் திரு நீரே ஜெயிலது கட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு இடையில ஒரு ஒரு சின்ன நினைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்த மாதாந்திர தேவார இசை நிகழ்ச்சி தொடங்க பெற்று அஞ்ச ஒன்பது அஞ்சு அது தொடங்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆகும் எட்டு வருஷமா அந்த நிகழ்ச்சி தேவாரம் திருவாசகம் பன்னீர் திருமுறைகள் ஏனைய பாடல்கள் எல்லாம் பாடி காட்டி இதுக்கு ஒரு போர்த்துதல் செய்ய வேண்டும் தமிழ் செய் தமிழ்சை சங்கத்திற்கு என்று நான் எண்ணி இருக்கிறேன் அது அடுத்த மாதம் வைத்துக் கொள்ளலாம் எண்ணி இருந்தேன் இதை நடத்துவதற்கு ஒருவரையை வர சொல்லியிருந்தேன் அவர் இன்னும் வரக்கானல அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட நிச்சயமா கேட்டுக்கிட்டு அடுத்த மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு நாளா இப்படி ஒரு நீண்ட நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நமக்கு இடம் கொடுத்த தமிழ்ச்சங்கத்திற்கு போற்றுதல் செய்ய வேண்டும் என்று நான் எண்ணினேன் அதை நடத்தணும்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன்